நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் தினமர துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலை மேலு கரப்பான் படை படத்தாமரை தேமல் மருந்து என்னன்னு பார்ப்போம் வாங்க துளசி இலை வேப்பிலை குப்பை இலை மஞ்சள் தூள் கலந்து தண்ணீர் விடாமல் அரைத்து சாறு எடுத்து அந்த சாற்றை குளிக்க போகும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கரப்பான் படை தேமல் எல்லாம் இருக்கு அந்த தோல் நோய் மேல பூசி வச்சிருந்துட்டு பத்து நிமிஷம் ஊர் என்னதான் நம்ம குளிச்சு வந்தாலே இந்த கரப்பான் படை படர் தாமரை தேமல் இதெல்லாமே நீங்க விடும் என்ன உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்